ஒன்று உண்மையான வழியில் செலவழிக்கும் மனிதர் இரண்டு அல்லாஹ் அவருக்கு அருளிய அறிவு ஞானத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பளிக்கவும் பிறருக்கு கற்றுத்தரவும் செய்யும் மனிதர் என நபிசல்ல கூறினார்கள் ஏழு மூன்று முஸ்லிம் எட்டு ஒன்று ஆறு